ராம்ராம் நான் பாம்பேலேருந்து ராமநாதன் பேசுகிறேன் முசிறி பெரிவா சித்தியான விஷயம் கேள்விப்பட்டேன் ரொம்ப மனதுக்கு துக்கமாக இருந்தது இருந்தாலும் அவள் பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கி அங்கங்கே எல்லாரும் அக்னிஹோத்திராதிகள் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டுருக்காங்கன்னா அது பெரிவா பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கா எப்போ கேட்டாலும் எந்த சந்தேகம் கேட்டாலும் உடனே அதுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருவா சந்தேகத்தை நிவிறி பண்ணிவிடுவா இப்போ கடைசியாக ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு அஷ்டமி சிராதத்தை பற்றி கேட்டிருந்தேன் அஷ்டகாஸ்ராத்தத்தை பற்றி அவ்வளோ முடியாததோட கூட ஃபோனில் வந்து அதுக்கு நல்ல ஒரு உத்தரம் சொல்லி கொடுத்தேன் அப்போ அது மகான்களை இருந்த காலத்தில் நாம் இருந்தோன்னாலே நம்ம ஜென்மாந்திர புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் இருந்தாலும் என்னோடய அனுபவத்தை நான் நிறையா அவருடைய நாலாவது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு நான் அவள் அதுக்கு இந்த கல்யாணத்தின் போது வந்திருந்தேன் அந்த சமயத்தில் அவாளோட கொஞ்சம் ரெண்டு நாள் இருக்கக்கூடிய பாகியம் கிடச்சிது அவள் கூட உட்காந்து போஜனமெல்லாம் பண்ண வச்சு ரொம்ப உபச்சாரங்கள்லாம் ரொம்ப பண்ணுவாள் அப்படி ஒரு தன்மையோடு பேசக்கூடிய தன்மை இன்னுமே அப்படி ஒருத்தரை பார்க்க முடியாது அந்த சமயத்தில் நான் நிறையா அந்த அக்னி சம்பந்தமான கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக எனக்கு புரியும் புரியுமா சொல்லி கொடுத்தாது அவளுடைய அனுகிரகத்தில் தான் என்னால் இன்னைக்கு மொம்பாலேயும் அப்படி ஒரு சிட்டியில் இருந்துட்டு நெத்தியாக உபாசனம் பண்ண முடிகிறதுனா அதுக்கு அவா தான் அனுகிரகம் அவள் அனுகிரகம் தான் அது பண்ண முடியறதே தவிர என்னுடைய பிரயத்தனம் ஒன்றும் கிடையாததில்லை அப்படி பலவிதமான அனுகிரகம் பண்ணினவா அவள் போன தினத்தை பண்ணி பார்க்கும்போது அம்பாலுடைய பதத்தை அடைஞ்சாங்கிறதுக்கு தக்ஷயக்ஞாசினி தாக்ஷாயணி தாக்ஷாயணியோட பௌர்ணமி அன்னைக்கு மாக மாதம் பௌர்ணமி வந்து தாக்ஷாயணியோட பிறந்தநாள் இப்படி விருத்தமான யக்ஞத்துக்க நிவர்த்தி பண்ணுறதுக்காக பிறந்தவள்னு அர்த்தம் அப்படியாக எனக்கு தெரிஞ்சு ஞானத்தில் சொல்கிறேன் இன்னைக்கு அதை வித்தியாசமாக நினச்சிக்க கூடாது அப்படி நான் எடுத்துன்றது அப்பேற்பட்ட தினத்தில் இந்த யக்ஞபுருஷால் வந்து சித்தி அடைஞ்சிருக்காங்கன்னா நிறையா நல்ல விஷயங்களை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாரையும் யஜ்யமான ஆக்கணுங்குன்னு ஒரு நினச்சிண்டு தேவர்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அகூதியை இவா பிறந்த ஒரு இவா சித்தியான நாள் ஒரு அந்த மாதிரி ஒரு நாளை பார்க்கும்போது இவன் எப்படி கலந்து உரையாடி இருக்காங்கிறது இதுதான் உதாரணம் இன்றைக்கி நடக்கக்கூடிய யஜத்துக்கெல்லாம் அவளுடைய பங்கு நிறைய இருக்குது அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இன்னும் நிறைய நமக்கு அனுபவம் மன்னனம் தேவதையெல்லாம் இருந்துட்டு அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சத்திய லோகத்தில் பிரம்மாவுடைய சத்திய நான் இப்படி பேசுகிறதுக்கு இது ஒரு சம்பந்தமும் இருக்குது நான் வந்து பறவக்கரை பெரிவாளோட பிச்சை சாட்சியின்னு சொல்லுவோம் அவளை மூத்த கண்ணிகை தான் நான் உத்வாகம் பண்ணிட்டுருக்கேன் அதில் ஜாதகத்தில் ஏதோ நட்சத்திரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது அவள் ரெண்டு பேரும் சகாத்யாயி ஒரு முசிரிப் பிரிவாலும் எங்களுடைய குருநாதரம் அப்போது என்னுடைய சகா என்ன சொல்கிறாரோ அது மாதிரி பண்ணிவிடுவேன் எனக்கு இதில் சம்சயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குருநாதர் போய் இவள்கிட்ட கேட்டால் இவா வாக்கில் சொன்ன அதெல்லாம் கல்யாணம் நல்லா உத்வாகம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் சௌக்கியமாக இருப்பாள் ஒரு கருவில்லாமல் இருப்பா அப்படின்னு அவள் வாக்கு சொன்னால் அது இன்னி வரைக்கும் பளிச்சுன்ட்ருக்கு இதுக்கப்புறமும் இருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் மேலே மேலே வாழி வாழையா குழந்தைகளுக்குலாம் கல்யாணம் ஆகும்னு அவள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா அம்பாள்டையும் பிரார்த்தனை பண்ணிருக்கிறேன் யக்னேஸ்வருடையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவள் மாதிரி நிறைய மகாபுருஷாலாம் பூமியில் அவதரித்து அவருடைய புத்திரர்கள் நிறைய சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி பத்ரவாக்குன்னு ஒரு பெரிய விஷயத்தை அவர் பண்ணிட்டுருக்கா அவருடைய கைங்கரியம் இன்னும் தொடங்கின்னு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் சம்சயமே இல்லை அவருடைய உங்கள் பரம்பரையோட கைங்கரியம் லோகத்துக்கு பெரிய கஷேமத்தை கொடுத்துருக்குன்னு இதெல்லாம் உதாகரணம் ரொம்ப மனசில் சில துக்கங்கள் இருந்தாலும் காலத்தினுடைய கிரமம் அவருடைய சித்தி எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவான்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நமஸ்காரம் ஏதாவது வாஜக தோஷம் மன்னிக்கணும்னு பிரார்த்தனை நாராயணன் அப்படி இவ்வளோ தூரம்